நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பிறண்டை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பிரண்டை கால் கப் உளுத்தம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் 5 சின்ன வெங்காயம் 6 பூண்டு பற்கள் 5 கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப புளி சிறிதளவு இஞ்சி ஒரு துண்டு எண்ணெய் ரெண்டு டேபிள் செய்முறை முதல்ல நம்ம பிரடைச்சிட்டு நல்லா தோல் சீவிக்கணும் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீஸா எடுத்து ஒரு பவுல எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நான் கால் கப் சொல்லியிருக்கேன் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிடலாம் பூண்டையும் தோல் நீக்கிட்டு அதிகம் கட் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் பத்த ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஓனல் வச்சிடலாம் ஓனு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அதனால செவந்து வரும்போது கொஞ்சம் முக்கா பாதம் செவந்து வரும்போதே நம்ம காஞ்சி மிளகாயும் போட்டு அதிலேயே வதக்கிருக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் காஞ்சி மிளகாய் வறுத்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சும் போட்டு ராஸ் மல் போக நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுல கருவேப்பில போட்டுவிடும் கருவேப்பில பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டு பொறிஞ்சதும் அதில் வந்து புளியை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதை ஆறுட்டோன்னு அந்த வானிலையே மறுபடியும் வச்சுப்போம் மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடும் எண்ணெய் கொதித்ததும் நம்ம இந்த பிரண்டையை எடுத்து வச்சுருக்கோல்லே அதை போட்டு நல்லா பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும் இல்லைனா அது வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்குல்ல அந்த கசவுப்பாக இருக்கும் அதனால் பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு அதில் உப்பும் போட்டுக்கலாம் எவ்வளோ ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதும் அதையும் எடுத்து ஆர வச்சுருவோம் ஆர வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா த நைஸாக எல்லாத்தையும் போட்டு உத்தப்பருப்பு வெங்காயம் எல்லாம் வதக்கி இருக்குள்ள போட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்ச ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிறண்டை துவையல் தயார் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பிரண்டை தொழில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து பசியை தூண்டக்கூடியது ஜீர்ணத்துக்கு நம்ம ஜீர்ணசக்தியை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வாய் தொல்லை எல்லாத்தையுமே போக்கக்கூடியது இது வந்து எல்லாருமே இது வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்